আলহামদুলিল্লাহি নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নু'মিনু বিহি ওয়া nataওয়াক্কালু আলাইহি ওয়া না'উযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া মিন সাইয়্যাতি আ'মালিনা মাইয়াহদিহিল্লাহু ফালা মুদলালাহু ওয়া মাইয়ুদ্লিলহু ফালা হাদিয়ালা ওয়া আশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লা ওয়া আশহাদু আন্না সাইয়্যিদানা ওয়া হাবীবানা ওয়া শাফী'ানা ওয়া মাওলাানা মুহাম্মাদান আহমদ আব্দুহু ওয়া রাসূলুহু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 انهم لا يرجعون حتا اذا فتحت يجوج وماجوج يجوج وماجوج وهم من كل حدب ينسلون صدق الله العظيم عن ام حبيبه بنت ابي سفيان عن زينب بنت جحش رضي الله عنهما ان النبي صلى الله عليه وسلم دخل عليها فزعا يقول لا اله الا الله ويل للعرب من شر قد اقترب فتح اليوم ردم يأجوج ومأجوج مثل هذه الى اخر الحديث ذكر رسول الله صلى الله عليه وسلم او كما قال صلى الله عليه وسلم கணி சுக்குரிய மேலான பெரியார்களே சகோதர்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலுஹு அஹம்மன் வாலுஹூ இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரம்பாக இருந்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக சத்தியமாக ஏழு வானத்தையும் படைத்து அதில் உள்ள எல்லா உயிரினங்களையும் எல்லா வசதுக்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாதான் அதே போல ஏழு வானங்களையும் படைத்து அதில் உயிருள்ள உயிரற்ற எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் சொந்த காரணம் அல்லாதான் கணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகான ஹோத்த ஆளா துணியாவில் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்து மனிதர்களுக்காக வேண்டி பலவிதமாக அலங்கரித்து வைத்திருக்கிறான் நபீசல்லாஹு அலஹி வசல்லாமலும் ஹதீஸின் மூலம் தெளிவாக வழங்கப்படுத்தினாங்க அத் துணியா கொலுக்கத்துலக்கும் துனியா ஆகிறது இந்த உலகமாகிறது அது உங்களுக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டிருக்கு மனிதனுக்காக வேண்டிதான் துனியா துணியாவில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவும் மனிதனுக்காக வேண்டிதான் எல்லா படைப்பும் மனிதனுக்காக வேண்டிதான் ஒரு மனிதன் வாழ்ந்து அவன் மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் என்னென்ன விடயங்கள் தேவையோ என்னென்ன விடயங்களை பூர்த்தி செய்து கொள்ளணுமோ அது எல்லா விடயங்களையும் அல்லாஹாக்கு சுபஹான படைத்த இந்த துனியாவை கொண்டு அந்த மனிதன் பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆனா இந்த ஹதீச முடிக்கக்கூடிய நேரம் நபிசல்லு தான் வேண்டி அல்ல இந்த துனியாவுக்காக வேண்டி உங்களே நான் படைக்கல்ல இந்த துனியாவில நீங்க தங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களே நான் படைக்கல்ல இந்த துனியால இருந்து நீங்க விடைபெறக்கூடிய நேரம் அதாவது மரணத்தை சந்திச்சத்துக்கு பின்னால அழிவே முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காகவே கணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடி இந்த வார்த்தையில இருந்து எங்களுக்கு தெளிவாக விளங்குது இது ஒரு சுருக்கமான வாழ்க்கை இதை விடவும் யாரும் விளக்கமாக சொல்ல முடியாது இது சுருக்கமான வாழ்க்கை தங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல இந்தார்களே எப்படி இந்த துனியாவுக்கு அல்லாஹு ஆரம்ப நாள் ஒன்று வைத்திருக்கிறானோ துனியாவை படைக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப நாள் இருந்துச்சோ மனிதர்களுடைய படைப்புக்கு ஒரு ஆரம்ப இருந்துச்சோ அதே போல் அல்லாஹுக்கு சுபகான இந்த துனியாவுக்கு முடிவுக்குரிய ஒரு நாளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் இந்த துனியா முடியக்கூடிய ஒரு நாள் இருக்குது நல்லே எங்கடைய செல்லும் என்றால் கடைசி நாள் இந்த நாள் நிச்சயமாக சத்தியமாக எங்களை நோக்கி வரும் இதுல யாராவதுக்கு சந்தேகம் வந்தா ஈமான்டைய முக்கியமான அம்சங்கள்ல சந்தேகம் வந்துடும் அவன் உண்மையான வீணாக இருக்க முடியாது இறுதி நாளடைய பூர்த்தியான அறிவு அல்லாவுக்கு மாத்திரம் தான் எப்பமத் வரும் எப்ப கடைசி நாள் வரும் வரும் உடா யாரு முடிவு செய்யணும் என்றா அல்லா மாத்திரம்தான் முடிவு செய்வார் ஆனா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி இந்த இறுதி நாள் சமீபமாக வந்துட்டு எங்களுக்கு உறுதியாக எக்யூரேட்டாக சொல்ல முடியாது எங்களுக்கு எசீவும் பண்ணவும் முடியாது இப்போதான் உறுதியாக இந்த நாளில் தான் சியாமத் வரும் இந்த நாளில் தான் இறுதி நாள் வரும் ஒரு நாள் எங்களுக்கு எசீவும் பண்ண முடியாது கெஸ் பண்ணவும் முடியாது ஆனாலும் நபிசல்லாஹு வளைகிவ செல்லம சில அலாமாத்துகளை சொன்னாங்க சின்ன அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் இப்படி ஆலாமாத்துகள் இந்த அடையாளங்களை வைத்து நாங்க தியாமத்துடைய நாளைக்கு சமீபமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் உறுதியாக சொல்ல முடியாது உதாரணமாக சின்ன அடையாளங்கள் அடையாளங்கள் தொடர்ச்சியாக வருவது நபி அவர்கள் சொல்லி காட்டினாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உதாரணமாக எந்த நாட்டுல எந்த காலங்கள்ல சினா கூடுதோ விபச்சாரம் கூடுதோ ஐயாமத்துடைய நாள் நெருங்குது இசை இன்ஸ்ட்ருமெண்ட் இசை உபகரணங்கள் இசை கருவிகள் எந்த காலங்களில் கூடுதோத்துடைய நாளைக்குரிய அடையாளம் மசிதுகளில் சத்தங்கள் கூடுது வாய் தத்துவங்கள் பெரிய சத்தங்கள் கூடுதா சுயாமத்துடைய அடையாளம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே ஒவ்வொரு பெயர்களில் மது குடிக்கப்படும் ஒவ்வொரு பெயர்ல மதுபானங்கள் குடிக்கப்படும் இதுவும் அடையாளம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லே மனைவி பேச்ச கேட்டு தாய் ஒதுக்கக்கூடிய ஒரு காலம் வரும் அடையாளம் நண்பனுக்காக வேண்டி தந்தை ஒதுக்கப்படுவார் கியாமத்துடைய அடையாளம் இஸ்லாமிய நாடுகள்ல இஸ்லாமிய ஆட்சி நடக்காது நாளுடைய அடையாளம் கண்ணியசுகுரிய அல்லாஹுவின் நல்லடி அறகலே என்ன செல்ல வாரோம் என்றா இப்படி சில சின்ன அடையாளங்களை நவீசல் அல்லாஹூ செல்ல சொல்லி இந்த இந்த இந்த அடையாளங்கள் துணியால வெளியாகுதா துனியாவில் நடக்குதா உங்களோட காலங்களில் வருதா நீங்க விளங்கிக்கோங்க நீங்க வாழக்கூடிய காலகட்டம் ஆகிரு சவானுடைய காலகட்டம் இறுதி நாளுடைய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடையாளங்களை சொன்னாங்க சில பெரிய அடையாளங்கள் இந்த பெரிய அடையாளங்களை பத்தி பெருசாக யாரும் பேசுற இந்த பெரிய அடையாளங்களை யாரும் பெருசாக கணக்கெடுக்கிறல்ல செல்லாமத்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டமும் சமூகத்தில் இருக்குது அல்லாஹ் பாதுகாக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் என பேச ஆழமாக விளங்குவோம் அல்லாஹுவின் நல்லடியார்கள் எனவே பெரிய அடையாளங்கள்ல மிக முக்கியமான ஒரு அடையாளம் இருக்குது மிக முக்கியமான ஒரு அடையாளம் இத பத்தி யாரும் பெருசாக பேசுறல்ல பெருசாக ஆராய்ச்சி செய்யலமான அடையாளங்கள் ஆக முக்கியமான அடையாளம் தான் ஜூஜ்மா ஜூஜுடைய வருக யார் இந்தியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடி ஆறுகளே சமூகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது கூட்டம் அப்படியும் ஒரு கூட்டம் இருக்குதா ஏனெண்டா சமூகத்துல இப்படி ஒரு கூட்டம் இருக்குது தெரியாது எத்தனையோ பேருடைய உள்ளத்துல பல கேள்விகள் இருக்கும் இவங்க மனிதர்களா இவங்கிறோம் சமூகத்துல பிரபலமான பெயர் ஒரு ஊட்டமா வந்தாவே செல்வாங்க என்ன கூட்டமா இந்த பெயர் சமூகத்தில் பிரபலம்தான் நல்ல சமூகத்தில இல்ல நாங்க தேடி படிக்கணும் யார் இதுக்கு எங்கட உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா கேள்விக்குரிய பதிலையும் அல்லாஹ் புராணி செய்யணும் புராண தீசுல இருக்குது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முதலாவது அறிமுகம் ஒன்று பார்ப்போம் மனிதர்கள் மனிதர்களுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பு படைக்கப்பட்ட நாள்ல இருந்து நாள் வரைக்கும் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் கரு சிம்பிளாக செல்லுமென்றா புகாரில வரக்கூடிய ஹதீஸ் நபிசல்லு அலஹி வசல்ல சொன்னாங்க நாங்க வந்து நரகத்தில ஒத்தர் இருந்தோம் என்றா ஒ ஈடைய கூட்டத்துல ஆயிரம் பேர் இருப்பாங்க ஒரு பிரசவத்துல ஆயிரம் குழந்தைகளை பிரசவிக்கூடிய கூட்டம் இருக்கும் அந்த அளவுக்கு நீண்ட சந்ததிகள் இருக்குது இந்த கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே இவங்க யார் இவங்க எப்ப படைக்கப்பட்டவங்க எந்த வழி தோன்றல்கள் இவங்க படைக்கப்பட்ட காலம் எங்களுக்கு தெரிஞ்சவரு பிரபல்யமான ஒருத்தர் தான் வெள்ளத்தில் என்று கண் ஆன் கண் ஆண் நாலு பேர் நாலு பேர்ல கடைசி தான் நாங்க செல்றவர் தூபானுடைய வெள்ளத்துல அல்லாஹுவால அப்படியே அழிக்கப்பட்டவர் மத்த மூணு பேர் இருக்கிறாங்களே இந்த மூணு பேரால தான் முழு உலக சந்ததிகளும் வந்திருக்கிறோம் அதுல மூணாவது தெரிவிக்கிறார் யாபிஸ் இந்த யாபிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் அந்த நபர்ல இருந்து வழி தோன்றல்களாக தான் ஜூஜ்மா கூட்டம் படைக்கப்பட்டது வந்தது இது வந்து பெரும்பான்மையான உலமாக்கலால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து இருந்தாலும் இன்னும் ஒரு கருத்தை செல்றாங்க எப்படி படைக்கப்பட்டவங்க ஒரு தடவை உறங்கி கொண்டு இருக்கிறாங்க தூங்கி கொண்டு இருக்கிறாங்க தூக்கில அவங்களுக்கு அந்த அதாவது அந்த விந்து துளிகள் அப்படியே பூமியில சேருது மண்ணோட அந்த மண்ணோட சேர்ந்து உருவாக்கப்பட்ட படைப்பு தான் உலமாக்கள் ஏற்றுக் கொள்ளல்ல இப்படியான கருத்து இல்ல நூஹலை வழி தோன்றர்கள் இதுதான் சரியான கருத்து என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி இவர்களை பற்றி இவனு அப்பா சிறதியெல்லாம் ஒன்புமாவாங்க நடிசல்லாம் வளைவு செல்லவாங்க சொன்ன அதிச விளங்கப்படுத்துறாங்க இவங்களுடைய உருவமைப்பு ஒரு முளத்துல இருந்து எல்லாம் செல்றேன் அஜு மஜு சரியான கட்டையாமே சரியான ஒசரமாக இப்படி எல்லாம் அல்ல இவனு அப்பாஸ் ரெல்லாம் செல்றாங்க ஒரு முளத்துல இருந்து முரம் வரைக்கும் இவங்க உயரமானவங்க ஆகக்கூடினது நாலு மூலம் தான் உயரமாக இருப்பாங்க இருந்தும் கடும் சூட்டில இருந்தும் அவர்களை பாதுகாக்கிறது அவருடைய உடம்புடைய ரோமங்கள் தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முடி செம்பட்டையாக இருக்கும் தபரானில் இருக்கும் யாருக்கும் சொல்ல முடியாது இவங்க இத்தனை லட்சம் தான் படைக்கப்பட்டு இருக்கிறாங்க படைக்கப்பட்டு இருக்கிறாங்க உறுதியாக ஒரு கணக்கு சொல்ல முடியாது இவங்க லட்சக்கணக்கு கோடி கணக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க ஆன்ல அல்ல ரெண்டு இடங்கள்ல மிக முக்கியமாக பேசுகிறாங்க அதுல முதலாவது இடம் தான் எங்களுடைய சமூகத்துல ரொம்ப பிரபல்யமான ஒரு சம்பவம் முழு உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க நாலு பேர் ஆட்சி செஞ்ச மன்னர்கள் மிகவும் முக்கியமான ஒரு மன்னர் துல்கர் நெய் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே இவர்களுடைய காலத்தில தான் இந்த இவர்கள் செய்த குழப்பங்களுக்கு ஒரு முடிவு வந்துச்சு அழைத்து வசலாம் தெற்குல இருந்து அப்படியே வடக்குக்கு பிரயாணம் செய்யறாங்க போகக்கூடிய நேரம் ஒரு ஊருக்கு போறாங்க அங்க கிராம இருக்கக்கூடிய சில மக்கள் இந்த துல்கர்ணைனை கண்டவுடனே பெரியோர் அரசர் வந்திருக்கிறாரு பெரியோரு மன்னர் வந்திருக்கிறாரு நாங்கள் அவர்கிட்ட வைத்து எங்களுக்கு நடக்கிற சில அநியாயங்களை பேசவும் எவ்வளோ போறாங்க பேசக்கூடிய நேரம் அந்த மக்கள் என்ன பாச பேசுறாங்க என்ன லாங்குவேஜ் அவங்க என்ன பாசையில் பேசுறாங்க என்று துல் கருணை قالوا يا ذا القرنين إن مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم மூலமா செல்றாங்க எங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது இவங்களால கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்ல இந்த வார்த்தைக்கு கீழால உலமாக்கல் எழுதுறாங்க இவங்க என்ன பூமியில அப்படி குழப்பம் செஞ்சாங்க ஆள்களும் சின்ன ஆள்கள் பெரிய அவசரமும் இல்ல சின்ன கண்ணு பாக்கிறதும் எங்களைய விட நல்ல கட்டையா தான் நீப்பாங்க போகல இவங்களால் என்ன குழப்பம் நடக்க போகுது உலமாக்கள் நாலு கருத்து எழுதுறாங்க முஃசிது என்னென்ன கொசாதுகள் யுவங்களால பூமியில் உருவாச்சு முதலாவது பசாத் இவங்களுடைய ஒரு பொழுதுபோக்குதான் யாராவது ஒரு மனிதன் போனா பொழுதுபோக்குக்காக வேண்டி கொண்டு இவங்களுக்கு சும்மீக்களை கண்டா கொள்ளுவாங்க சொம்பிய போல அப்படிதான் செல்லுவோம் மனுஷனை தின்னக்கூடிய ஒரு மிருக மனிதன் தான் ஆனாலும் மனிதனே சாப்பிடக்கூடிய மிருகத்தை போல கொண்டு கொண்டுட்டு போறாங்க இல்லாட்டி தின்னுட்டு போறாங்க மூணாவது பாதுகாக்க நாலாவது சொல்றாங்க சில அறிவிப்புகள்ல கிடைத்திருக்குது சொல்றாங்க இவங்க ஓரின இவங்க ஆண்கள் ஆண்களோட தான் உண்டு சேர்றவங்க அதனால இவங்களோட உண்டு வந்தா கொண்டுட்டு வைத்துடுறாங்க அப்படி இல்லாட்டி திண்டுட்டு வைத்துடுறாங்க இல்லாட்டி விவசாய நிலைமையில நாசமாக்கிடுறாங்க அப்படி இல்லாட்டி மானக்கேடான செயலோட முன்னாலே செய்யறாங்க இவங்களால பெரிய கொசாந்து பூமியில பூமியில பெரியோரு குழப்பம் அதனால இவங்களை இவங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில பெரியோரு தடுப்பு சுவர நீங்க எங்களுக்கு கெட்டி தருவோம் கணேசுக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கருணை அல்லா புற அப்படியே நீண்ட ஆய சொல்லிக் கொண்டே வார இவங்க சொல்றாங்க நாங்க தடுப்பூச ஒரு கெட்டி தாரோம் நீங்க இப்படி இப்படி இரும்பால விஷயங்கள் எல்லாம் கொண்டு வாங்க இரும்பு தூண்கள் இரும்பு இரும்புகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வாங்க நாங்க அப்படியே கெட்டுவோம் பெரிய மல மோகடி வரைக்கும் கெட்டுவோம் எந்த அளவுக்கு உறுதியானது அந்த போட்ட தடுப்பு செவரு எந்த அளவுக்கு பலமானது என்றா அத அவங்க அதுல இருந்து அவங்க வெளியேற கூட இல்லை வெளியேறவும் கிடைச்ச பெரிய ஒரு ரஹ்மத் ஆனா நான் இவ்வளவு சக்தியாக ஒரு தடுப்பு சுவர் போட்டாலும் காமத்துடைய நாள் நெருங்க போகல இந்த தடுப்பு சுவர் தூளாக வைத்துடுவான் அல்லாஹ் வெளியாகுவான் அல்லாஹுடைய வார்த்தை நிச்சயமா உண்மையானது இந்த கருத்துல இவங்க அப்படியே செல்றாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியாருங்களே அஜூஜ் மஜூஜ் போனோம் அப்படியே திரும்பி வராங்க வரக்கூடிய நேரம் பார்க்கறாங்க பெரிய தடுப்புச்சவர்கள் இவங்களுக்கு அங்காயம் வைத்துக் கொள்ளையலா துளையிடே மேலா இப்படிதான் இவங்க அப்படியே ஒரு ஊர்ல தடுத்து வைத்தாங்க ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் பகிரங்கமான உண்மை என்ன தெரியுமா இவ்வளவு காலம் தடுப்பு சவர் போட்டு இவ்வளவு சயின்ஸ் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலையும் எந்த நாட்டில் சொல்லி இந்த டெக்னாலஜியால கண்டுபிடிக்க முடியாது அது சரி காணாம போன பிளைட்டே இந்த டெக்னாலஜிய கண்டுபிடிக்கார்களே நபிசல்லாஹு அலைஹி வல்ல இவங்களுடைய வருகையை பத்தி சொன்னா இவங்களுடைய வருகை வருவாங்கள தெளிவாக கேளு என்னுடைய பேச்சை யாரும் தவறாக எடுக்க வானம் உல பேசி அலிஹி வசமும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அந்த செவத்தை துளைத்துக் கொண்டேதான் நீப்பாங்க துளைத்து கொண்டுதான் நீக்கிறான் துளையிட்டு துளையிட்டு துளையிட்டு செவத்துக்கு அங்கால பக்கம் வெளிச்சம் விளங்க போல நீப்பாட்டுவாங்க அடுத்த நாள்டத்துல போாங்க அந்த அப்படியே மூடப்பட்ட திருப்பியும் தோண்டுவரக்கூடிய சை அல்லாஹவி நல்லடி யாருகளே இந்த ஹதீஸ் ஒரு புறம் இருக்க ஹதீஸ கொஞ்சம் ஒரு சைட்ல வைப்போம் அல்லஹு இன்னொரு முக்கியமான ஹதீஸ தென்னா இந்த ஹதீஸ தெளிவா வளர்ந்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வானும் அவங்களோட நபிசல்ல அவட வீட்டுல இருக்கிறாங்க இருக்கக்கூடிய நேரம் திடீரென்று ஒரு இரவுல நபியோ எழுவிறாங்க எழுபி சொன்னாங்க அரபிகளுக்கு ஆகப்பெரிய ஒரு நாசம் வரப்போகுது ஆகப்பெரிய நாசம் வரப்போகுது என்ன நாசம் சொன்னாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால நபிசல்லாஹு அலைகி அவங்க அந்த போடப்பட்ட திறக்கப்பட்டிருக்குறங்கள் யார்களே அதே போல குரானுடைய இன்னும் ஒரு குரான் ஆயத்தில் இருக்குது அல்லாஹ் குரான் செல்றான் ஒரு கூட்டம் இருக்கிறான் ஒரு பெரிய ஒரு சமூகம் உண்டை அல்லாஹுத்தால டிஆக்டிவ் பண்ணி வச்சிக்கிறான் எங்கட பாசையில செல்லவணும் வேண்டாம் அவங்கள ஆஃப் பண்ணி வச்சுக்கிறான் அவங்கள வந்து துரத்தப்பட்டிருக்கிறாங்க இல்லாட்டி விரட்டப்பட்டி இருக்கிறாங்க இல்லாட்டி இவங்க திருப்பி எப்படி ஆக்டிவ் ஆகுவாங்கண்டா திருப்பி அந்த ஒரு ஊர்ல இருந்து அவன் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க திருப்பி அந்த ஊருக்கு அவங்க அன்னகும் அவங்க விடுற வரைக்கும் நல்லே இந்த ஆயத்துடைய விளக்கம் இதுக்கு மேல நான் பேசவிடும் அல்லாஹு எல்லாத்தையும் பாதுகாப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே இந்த கூட்டத்தாருடைய அழிவு தான் எப்படி இருக்கும் இந்த கூட்டத்தாருடைய அழிவு சரி வந்துட்டாங்க எப்படியும் வரதான் போறாங்க அல்லாஹ் சொல்லிதான் நீக்கிறான் வருவாங்க ஆனா உறுதியாக எங்களுக்கு சொல்லலாம் வந்துட்டாங்கன்றும் சொல்லலா வர மாட்டாங்க வருவாங்க இந்த கூட்டத்தாருடைய அழிவு எப்படி கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இவங்க எந்த அளவுக்கு பெரிய கூட்டம் என்று சொல்லி இமேஜின் நினைக்கணும் என்ற முதலாவது ஒரு கூட்டம் ஒன்று வருவாங்க எழுதுறாங்க இவங்க முழு துணியாலேயும் போகாத ஒரு தெருவு மீரிய ஒரு கூட்டம் ஜூ விளாட்டு விஷயம் அல்ல இது சும்மா நாங்க படத்திலேயோ இந்த கார்டூன்லயோ பாக்குற விஷயம் அல்ல உண்மையாக நடக்க கூடிய விடம் இது இதுல போமாக அர்த்தம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடி யார்களே முதல் கூட்டம் வருவாங்க வருவாங்க ஒரு இடத்துல சேர்ந்த கடைசி ஆட்கள் வருவாங்க பெரிய ஒரு கூட்டம் சவாலி கேளுமா என்ன நினைவுல நான் வாழ்ந்துடுகிறோம் கடைசி கட்டம் நபி சல்லாஹு அலஹிமோ சொன்ன சின்ன அடையாளங்கள் எல்லாம் வெளிவந்து உலமாக்களிகேளுக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே கடைசியாக பயத்துள்ள மஹதீஸ் ஒரு பெரிய ஒரு மலைக்கு ஏறுவாங்க இது நீண்ட ஹதீஸ் வாசிக்க முடியாதுன்றதுக்காக நீ சுருக்கமாக செல்றேன் பெரிய மலைக்கு ஏறுவாங்க அதுக்கு பின்னால் சொல்லுவாங்க அந்த கூட்டத்திலையும் அந்த கூட்டத்திலையும் தலைவர் உத்தர இருக்கிறார் அவன் சொல்லுவான் பூமியில் இயக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டோம் இப்போ வானத்தில் இயக்கிறவங்கள கொள்வோம் வானத்துக்கு அம்பு விடுவாங்க அல்லாஹுத்தால என்ன செய்வான் என்றா அப்படியே அம்புலெல்லாம் ரத்தத்தை தடவி கீழே விடுவான் இப்போ பெலன்ஸில் துணியாவில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க ஈசா லேசாலாம் வந்திருப்பாங்க அந்த நேரம் ஈசா லேசாலத்துக்கு பின்னால் தான் இவன் வருவான் வைத்து செல்வாங்க ஈசா எங்களுக்கு தான் வேண்டி துவா செய்யுங்க கைய தூக்கி துவா செய்வாங்க ஈசா அலி சலாத்துலாமும் அவளுடைய தோழர்களும் துவா செய்வாங்க அதுக்கு பின்னாலெல்லாம் சின்ன புழுவை வெளியாக்குவாங்க வெளியாக்கினத்துக்கு பின்னா அந்த புழு தான் அவளை அளிப்ப சின்ன புழு கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாகுவாங்க உலமாக்கள் எழுதுறாங்க துணியால மனுஷன் கால் வச்சாது அந்த அளவுக்கு நிரம்பிப்பாங்க முழு துணியாவும் அப்படியே நாட்டம் அடிக்க தொடங்கிடும் கணேசுக்கு நல்லடி ஆறுகளே அதுக்கு பின்னால் அல்ல ஒட்டகத்துடைய பெரிய ஒரு பறவை ஒன்று அனுப்பி அவங்களுடைய பொடி எல்லாம் கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வீசி செல்வான் அதுக்கு பின்னால் அல்லாஹிருஷ்ணபோத்த ஆளா பெரிய மலையை ஒன்று அதுக்கு முன்னால் அந்த மலைக்கு முன்னால இந்த பாவிச்ச அம்புகள் ஈகுது வில்லுகள் ஈக்குது இவங்க பாவிச்ச மரப்பலகையாலான ஆயுதங்கள் இருக்குது இது அந்த காலகட்டத்துல வாழக்கூடிய மக்கள் ஏழு வருஷங்கள் விரவா யூஸ் பண்ணுவார் அதுக்கு பின்னால பெரிய மலை ஒன்று வரும் ஒரு கண்ணாடியை சுத்தம் செய்யற மாதிரி முழு துனியாவே மல்லா சுத்தம் செய்வார் பறக்கத்தான் ஒரு காலம் ஒன்று வரும் ஹதீஸ்ல வருவதில் மக்கள் கிட்ட கேளுங்க பெரிய மாதுளம் எந்த அளவுக்கு மாதுளம்டா மாதுளத்தை சாப்பிடுவாங்க அந்த மாதுளத்தை கொடையா பாதிப்பான் ஒரு கூட்டம் அவ்வளவு பெரிய பறக்கத்தான காலம் வரும் பசுமாட்டுல இருந்து பால் கரப்பாங்க அந்த பால் ஒரு சமூகம் குடிக்கும் ஒட்டாசில இருந்து பால் கரப்பாங்க ஒரு சமூகம் குடிக்கும் இந்த பறக்கத்தான காலம் வளமான காலத்துல ஒரு காத்த வெளியாக்குவார் இந்த காத்து எந்த அளவுக்கு மனுஷனுடைய உடம்புள்ளுக்கு வரும் என்ன மனுஷனுடைய அக்குலையும் விட்டு வைக்க இந்த காத்து வந்து சேர்ந்துட்டா அதோட முஸ்லிம்கள் மீன்களுடைய ரூகம்லாம் எடுத்துடுவான் அதாவது மீண்டும் நல்லே அதோட கியாமத்துடையதான் உருவாகும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு விண்ணடியார்களே இந்த கொடைய இந்த பயானுடைய சுருக்கம் என்ன என்றார் நாங்கள் வாழக்கூடிய காலகட்டம் இருக்குதே ஆகுடைய காலகட்டம் கடைசி காலம் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கூட்டத்தில் நான் சென்றனே தலைவன் என்று இவர் ஒவ்வொரு நாளும் இதை தோண்டுவாரு அந்த செவத்தை அப்படியே தோண்டி தோண்டி இருப்பாரு இந்த தலைவனுக்கு அல்லாஹு என்று துணர்வு கொண்ட கொடுப்பான் அதீஸ் இவர் சொல்லி சொல்லி பாரு நாளைக்கு ஒன்று தோடுவோம் நாளைக்கு நாளை வந்து தோடுவோம் நாளைக்கு நாளை வந்து தோடுவோம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி திடீரென்று ஒரு நாள் இவருக்கு வெளியாகுதோ கணேசுக்குரிய எல்லா நல்லடியாக சுருக்கமான வாழ்க்கையில வாழ்கிறோம் ஆத்திர சமான் கடைசி காலகட்டத்துல வாழ்கிறோம் எவ்வளவு அடையாளங்கள் வெளியாகிட்டு கண்ணால பாக்குறோம் காதால கேட்கிறோம் அதனால நல்லா எதிர்பார்க்கிறது இந்த சுருக்கமான வாழ்க்கையில் எல்லாம் முழு துணியாவை மேற்பாடு செஞ்சு தந்திருக்கிறான் மனிதன் வாழு வாழு எல்லா ஏற்பாடும் மனிதனுக்காக வேண்டிதான் நீ வாழு எல்லா ஏற்பாடும் உனக்கு தான் எனக்கு தேவை இந்த துணியாவில எல்லா ஏற்பாட்டையும் தந்துட்டன் நீ சியாமத்துடைய நாள் நீ மௌத்தா போகக்கூடிய நேரம் எனக்கு பொருத்தமாதான் நீ மௌத்தாகவும் துணியாவை மல்லாயிருக்கு தந்திருக்கிறான் எவ்வளவு ஏற்பாடு வளங்கள் தந்திருக்கிறான் இதே எவ்வளவு பெரிய ஞாபக ஒவ்வொரு உடல் உறுப்புகள் அல்லாஹவி நல்லே எவ்வளவு நியாமத்துக்கள் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் நாங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் என்ன செய்யணும் இந்த சுருக்கமான காலத்துல அல்லாவுக்கும் பொருத்தமா வாழும் இதையும் செய்யாம கஷ்டப்படாம நான் அதையும் செய்யாம அல்லாவுக்கு மாற்றமாக வாழ்ந்துட்டோம் என்றா பாவம் செய்யக்கூடிய அடியார பாத்தம் எல்லாம் என்ன செல்றா நீ பாவம் செய்ய செய்ய செய்ய செஞ்சதுக்கு பின்னால இசுக்கு பார்த்து செஞ்சா மன்னிப்பேன் நீ ஒருத்தட ஒரு பாவம் செய்யறாய் அதுக்கு பின்னால உணர்ந்து இசுக்கு பார்த்தாய் நான் மன்னிச்சுடுவேன் திருப்பி அவன் பாவம் செய்கிறான் திருப்பியும் நீ ஒரு தடவை ரெண்டு தடவை அல்ல எழுபது விடுத்தம் செஞ்சு எழுபது விடுத்தாலும் நான் அந்த அளவுக்கு ரொம்ப இலக்கம் உள்ளவன் மனிதர்களோட சுருக்கமான காலத்துல பலவிதமான ஞானத்தை தந்திருக்கிறான் பலவிதமான சலுகைகள் ஒரு குத்துபாவுடைய ஜும்மாவுடைய தொழிலுடைய நன்மை ஐநூறு வருஷம் செஞ்ச நன்மை எவ்வளவு பெரிய நன்மைகளை சுருக்கமான அமலுக்கு அல்லா உத்தாலதான் எனவே கண்ணிய சுக்குரி எல்லா நல்லடியார்களை உண்மையை விளங்குவோம் நல்ல மனிதர்களாக துணியால் வாழ்வோம் எங்களுடைய வாழக்கூடிய காலங்களை விட மரணத்துடைய நேரத்தை சந்தோஷமாக மாற்றுவோம் சோதனையுடைய பீரியட்ல பல பாடங்கள் படிச்சிருப்போம் எல்லாத்துக்கும் உள்ளத்தில் ஒரு பயம் நான் மவுட்டாகிடுவோனா எனக்கு நோய் வந்துட்டா என்னைய கொண்டு போய் பத்து வச்சிருவானா பயம் அல்லா போறார் ஏன் இப்படி சோதனை ஒரு ஆயத்தை விளங்கினா போது அல்லா அல்லாது அத்தாட்சியோ அனுப்புறது மனுஷன் பை புடரும் உள்ளத்துல இப்ப சரி ஒரு பயம் வராதா ஏற்குரிய அல்லாஹவி நல்லடியார்கள் எனவே நன்மையை விளங்கி அமல் செய்யவும் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணும் கேட்டவோ எஹ்லாசோட மௌத்த மூட்டம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தல்லா முழுமையான முறைகளுக்கு வழங்குவானாக பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்து முறையாமலும் செய்த தவறு தப்புக்களை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக பாவிகள் யா அல்லா உடனே கையேந்த தகுதி இல்லாத ஒரு அல்லாஹ் நீ கொடுப்ப ரொம்ப தகுதியானவன் யா அல்லா என்ன பாவங்களை மன்னிச்சிடா அல்லா உங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களுடைய வாழ்க்கையில மறக்க செஞ்சிடா அல்லா அந்த பபு சிந்திக்க பெற்றோர்கள் எல்லா அமளி பாத்து கபூல் செய்து கொள்வாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக la bueno.